வணக்கம் நற்றினையின்ூற்று மூன்றாவது செய்தி சேவை அக்டோபர் 28 எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் இருந்து கண்ணகி மயில் சாமி தமிழக செய்திகள் தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னையில் வாகன நெரிசலை குறைப்பதற்காக ஆறு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன இவை நவம்பர் மூன்றாம் தேதி முதல் செயல்படத் தொடங்கும் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா உள்ளிட்ட பட்டப்படிப்புகளில் நிகழ் கல்வியாண்டில் பிளஸ் டூ மாணவர்கள் சேருவதற்கு உரிய தகுதி மதிப்பெண்ணை இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி இயக்குநரகம் குறைத்து உள்ளது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்திய அரசியலில் வளர்த்து வரும் நட்சத்திரம் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்இ குரூப் ஒன் தேர்வில் மதிப்பெண் வழங்க பேரம் பேசப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் திருக்குறள் ஒப்புவித்த எழுபது மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் பத்து பரிசு வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி மீனவர்கள் பாதுகாப்புக்கு தனிச்சட்டம் இயற்றுவது தொடர்பாக நான்கு வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரயில் நிலையத்துக்குள் இருந்தவாறே யூடிஎஸ் எனப்படும் முன்பதிவு இல்லாத டிக்கெட் சேவையை செல்லிடப்பேசி செயலி மூலம் பெறும் வகையிலான கியூஆர் கோட் முறை சென்னையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் ஊழியர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலர் ஹர்மேந்தர் சிங் அறிவுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் விவசாயிகள் சாகுபடி செய்யும் பயிர்கள் அதன் விளைச்சல் நீர்ப்பாசன ஆதாரங்கள் போன்ற விவரங்கள் கிராம நிர்வாக அலுவலர்களால் கைப்பட எழுதி பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த அடங்கல் பதிவேடுகளை மின்னணு பதிவேடாக மாற்றம் செய்யும் வகையில் இ அடங்கல் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விடுதிகளில் பக்தர்கள் தங்குவதற்கு தகுதியற்ற முன்னூற்றி எட்டு அறைகளை பூட்டி அவற்றிற்கு சீல் வைத்தனர் என்னையும் எனது ரசிகர்களையும் யாராலும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் பொது அறிவுக்கு பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செய்யமடுக்க பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தும் பயங்கரவாத குழுக்கள் மீது பொருளாதார தடை முதலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்தார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்காக பீகாரில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது சிபிஐ இயக்குநர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ள அலோக் குமார் வர்மாவுக்கு எதிரான விசாரணையை இரண்டு வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது தேசத்தில் ரத்தத்தில் குளுக்கோஸ் தண்ணீரை கலந்து கலப்பட ரத்தம் தயார் செய்து ஆறு மாதங்களாக விற்பனை செய்து வந்த கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர் எச்ஐவி சோதனை ஏதும் செய்யாமல் அவர்கள் ஆயிரம் பேருக்கு ரத்தம் விற்பனை செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒடிசாவில் மின்சாரம் தாக்கி ஒரே இடத்தில் ஏழு காட்டு யானைகள் பலியான சோகமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது வங்கி கடன் மோசடி செய்துவிட்டு பிரிட்டனில் தஞ்சமடைந்துள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் யுனைடெட் ரேசிங் பில்ஸ்டாக் ஃப்ரீடர்ஸ் நிறுவனத்தின் நாற்பத்தி ஒரு லட்சம் பங்குகளை கடன் மீட்பு தீர்ப்பாயம் வரும் முப்பதாம் தேதி இனைய வழியில் ஏலத்தில் விட இருக்கிறது கடந்த எட்டு நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது அதேபோல் டீசல் விலையும் ஒரு ரூபாய் குறைந்துள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவடைந்ததன் காரணமாக இந்த விலை குறைப்பு சாத்தியமாகியுள்ளதாக பெட்ரோலிய நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பிருக்கலாம் என்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் மூன்று பேரின் ஜாமீன் மனுக்களை மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்ட நீதிமன்றம் நிராகரித்தது அயல்நாட்டு செய்திகள் செய்தியாளர் ஜமால் கசோகியை படுகொலை செய்ய உத்தரவிட்டது யார் என்ற உண்மையை வெளியிட வேண்டும் என்று சவுதி அரசை துருக்கி அதிபர் எர்டோகன் உள்ளார் ரஷ்யாவுடனான அணு ஆயுத ஒப்பந்தத்தை கைவிடப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள பரபரப்பான சூழலில் நோட்டோ படை மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகள் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை பிரதமராக தான் நீட்டிப்பதாக இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் முழுவீச்சில் அமலுக்கு வருவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் பல்வேறு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் ஐ நிறுவனம் இரண்டாம் காலாண்டில் ரூபாய் இரண்டாயிரத்தி கோடி நிகர லாபம் ஈட்டியுள்ளது பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இரண்டாம் காலாண்டில் ரூபாய் ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து கோடி வருவாய் ஈட்டியுள்ளது நாட்டின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அளிக்க மத்திய வர்த்தக அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது சர்வதேச நாடுகளின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மை அதிக அளவிலான டாலர் வெளியேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சென்செக்ஸ் முன்னூற்றி நாற்பது புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து முப்பத்தி மூன்றாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளிலும் நிப்டி தொண்ணூத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து பத்தாயிரத்து முப்பது புள்ளிகளிலும் நிலைத்தன விளையாட்டுச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் நடைபெறும் ஏடிபி ஓபன் டென்னிஸ் போட்டி காலிறுதிக்கு ரோசர் பெட்ர்தகுதி பெற்றுள்ளார் மேற்கிந்திய தீவுகள் அணியுடனான டி டுவெண்டி தொடரில் இந்திய கேப்டன் விராட் கோலிக்கு ஓய்வு தரப்பட்டுள்ளது புதிதாக நடைபெறவுள்ள கிளப் உலகக்கோப்பை புதிய நேஷன்ஸ் லீக் போட்டிகளால் கால்பந்து விளையாட்டு மேலும் பாதுகாக்கப்படும் என்று சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு தலைவர் இன்பான்டினோ கூறியுள்ளார் நவம்பரில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெறும் மூன்று நாள் போட்டிகள் கொண்ட தொடருக்கு டிம்பெயின் ஆஸ்திரேலியா ஒருநாள் அணி கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு ஆரோன் பிஞ்ச் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் திரைச்ெய்திகள் அண்மையில் வெளியாகியுள்ள எழுமின் திரைப்படத்தை ஆயிரம் பள்ளி மாணவ மாணவியர் பார்த்து ரசித்தனர் தமிழ்நாட்டில் விஜய் படத்திற்கு அதிகாலை காட்சி காலையில் எட்டு மணிக்கெல்லாம் காட்சி போட்டு பார்த்திருப்போம் ஆனால் தற்போது ஆஸ்திரேலியாவில் வெளியாக உள்ள படத்திற்கு அங்கு எட்டு மணிக்கு காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவுடன் இணைந்து திரைப்படங்களை தயாரிக்க திட்டமிட்டு வருகிறோம் என்று ரஷ்ய தூதர் நிக்கோலோ தெரிவித்துள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்